विश्वोत्पत्यादिहेतवे, சச்சிதானய விோத்பதித்தாபய வய நுமு மக்திரித்த தஞ்சைக்கைக்கா வுர அவதூத தத்தாத்திரய பிராமண குரு எது மகாராஜாவுக்கு தன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைதியாக ஆனந்தமாக சென்று கொண்டிருக்கிறது என்று ராஜா கேட்ட கேள்விக்காக பதிலை சொல்லுகிறார் இருபத்தி நாலு குருமார்கள் என்ற பெயரிலே இருபத்தி நான்கு உபதேசம் பண்ணுறார் இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருஷ்டாந்தம் ஒரு சிறு திருமணத்திற்கு அவளை நிச்சயித்திருக்கிறார்கள் அந்த திருமணம் பேசியவர்கள் அவர்கள் வீட்டில் ஒருத்தரும் இல்லாத சமயத்தில் அந்த பெண் மாத்திரம் இருக்கிற சமயத்தில் வந்திருக்கிறார்கள் அந்த பெண் அவர்களுக்காக உபச்சாரம் பண்ணுகிறாள் அவர்களுக்கு உணவை தயாரிப்பதற்காக நெல்லை குத்துகிறாள் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் பார்த்தோம் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் அவள் அந்த உரல்ல நெல்லை குத்தி இடித்துக்கிறபோது அவளுடைய மணிக்கட்டில் இருக்கக்கூடிய சங்குகள்லாம் வளையல்கள் சங்கன்னா சங்குனால் செய்யப்பட்ட வளையல்கள் அதெல்லாம் என்ன பண்ணிட்டு ரொம்ப சத்தம் அதிகமாச்சு அதை வந்து அதை பார்த்துட்டு அவளுக்கு இந்த ஸ்லோகத்தில் தான் அர்த்தம் சொல்கிற ஏழாவது ஸ்லோகம் சா அவள் தத் ஜுகுசிதம் அது வந்து கொஞ்சம் ஜுகுப்சிதம்னா அருவறுப்புன்னு அர்த்தம் அது ஒரு என்ன சொல்கிறது எம்பராசிங்காக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா கூச்சமாக இருக்குது அப்படின்னு அதை நினச்சி மகதி விரடிதா ரொம்ப வெக்கப்பட்டாகும் ததா ஏகை கஷா பபஞ்ச ஒவ்வொரு வளையிலையும் உடச்சுட்டாலும் பபஞ்ச ரெண்டே ரெண்டு வளையில வச்சுட்டாலும் இந்த கையில் ரெண்டு இந்த கையில் ரெண்டு அப்படி ரெண்டு தான் வச்சுட்டாலும் தௌ தொண்யோகம் அசேஷயது பாண்டியோகம் ரெண்டு கைகளிலும் ரெண்டே ரெண்டு ரெண்டு வளையல மிச்சம் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் உடச்சுட்டான் கையில வரல எடுத்து உடச்சிருக்கலாம் அப்ப அது மாத்திரம் இல்லை அப்படி பண்ணின உடனே என்னாச்சுன்னா உபயோர்தியாஸ்மோ தத் நிரபிதத் ஏ கஸ்மாநவனி அப்போ என்னாச்சுன்னா ரெண்டு வளையலும் அதுவும் சத்தம் போட ஆரம்பிச்சது உபயோரப் அபூத் கோஷா ரெண்டாக இருந்தபோது அதுலேயும் சத்தம் வந்தது அவக்னந்தியாஸ்ம அவக்னந்தியாகனா இடித்து கொண்டிருக்கின்ற அவளுடைய இரண்டு கைகளிலும் இரண்டு இரண்டு இரண்டு வளையல்களும் சப்தம் எழுப்பின உபயோ அப்படி ஓஷா அபூத் அவகன்தியாக தியாக சங்க அபூத் ஸ்ம அந்த ரெண்டு ரெண்டு வளையிலேருந்து சத்தம் வந்தது அப்புறம் என்ன பண்ணான்னா திராவி ஏக்கம் நிரபிதத்து அதுலேயும் ஒரு வளையில உடைச்சுட்டானோ அப்படி உடைச்சு உடச்ச உடனே ஒரு ஒரு வலைதான் இருக்கு ரெண்டு கையிலையும் அதனால் என்ன ஆச்சுன்னா ஏகஸ்மாத் தனி ந அது ஒன்றாக இருந்ததுனால அதில் சத்தம் வரல அப்படின்னா அடுத்த ஸ்லோகம் அன்வசிக்ஷமி இதிலிருந்து நான் ஒரு விஷயம் படிச்சிட்டேன் தசிய இமம் உபதேசம் அன்வசிக்ஷம் தசிய இமம் உபதேசம் அன்வசிக்ஷம் அவளிடமிருந்து இந்த உபதேசத்தை நான் அறிந்து கொண்டேன் அவள் நடந்துட்ட இந்த விஷயத்தை நான் ஒரு திருஷ்டாந்தமாக எடுத்து ஒரு உபதேசமாக புரிஞ்சுட்டேன் ஹே அறிந்தமா அறிந்தமன்னு சொன்னால் எதிரிகளை அடக்குபவனே அப்படின்னு அர்த்தம் அறீனு தமயத்தி இத்தி அறிந்தம அதனுடைய சம்போதன பிரதமா விபக்தி ஆக அரிகளை சத்ருக்களை தமயத்தி அடக்குகிறவர் கட்டுப்படுத்துகிறவர் அப்படிங்கிறதுனால எது மகாராஜாவை அட்ரெஸ் பண்ணுற ஹே அறிந்தம தஸ்யாகா இமம் உபதேசம் அன்வசிக்ஷம் அவளுடைய இந்த உபதேசத்தை நான் புரிந்து கொண்டேன் பெற்றேன் லோக தத்துவ விவிட்சையா ஏதான் லோக்கான் அனுச்சரன்னு தஸ்யாகா இமம் உபதேசம் அன்வசிக்ஷன் அப்படி சேர்த்துக்கணது அதாவது உலகத்தினுடைய தன்மை என்ன தத்துவம் என்ன இந்த வாழ்க்கையோட தத்துவம் என்ன லோக்கங்கிறதுக்கு உலகம்னு அர்த்தம் சரீரம்னு அர்த்தம் இந்த உடம்பு வாழ்க்கையை எப்படி நடத்தணுங்கிற உண்மையை விபத்ஷையா வேதித்தும் இச்சா விபத்ஷா ஆக உண்மையை அறியணுங்கிறதுக்காக வேண்டி லோக தத்துவ விவிட்சையா இந்த வாழ்க்கையினுடைய உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையோட ஏத்தானு லோக்கான் அனுச்சரன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் பார்க்கறத்துக்கு அவங்கவங்க வாழ்க்கையை பார்த்து பார்த்து இந்த உபதேசத்தை அவகிட்டிருந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறார் எது மகாராஜாகிட்ட ஆகையினால் நம்மெல்லாம் என்ன பண்ணணும் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் வாசே பகூ நாம் கலகார்த்தாத்வையோரப்பி ஏக ஏவ சரேத்தமாத் குமாரியா இவ கங்கணா அழகாக சொல்கிறார் நிறைய பேரோட சேர்ந்து வாழ்ந்தால் கலகந்தான் ஜாஸ்தி ஆகும் எல்லாம் ராகத்வேஷங்கள் விருப்பு வெறுப்புகள் அபிப்பிராய பேதங்கள் எல்லாம் வரும் ஒருத்தருக்கும் சந்தோஷம் இருக்காது நிறைய பேரோட சேர்ந்து வாழணும்னா அது தர்மமாக இருக்கணும் அப்படி இருக்காது எல்லாருடைய ராகத்வேஷங்களுக்கும் தர்மத்துக்கும் எப்பவும் போட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆகா பகூனாம் வாசே கலகா பவேத் அப்புறம் அது மாத்திரம் இல்லை துவையோர் அப்படி வார்த்தா பவேத் ரெண்டு பேர் இருந்தாலும் பேச்சு எங்கே பேச்சை அதிகமாக இருக்கோ அங்கே வந்து நிம்மதி போயிடுங்கிறார் சன்னியாசிகள் கூட ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அதனால் என்னாச்சுன்னா ஏக ஏவ சரையத் தஸ்மாத் தஸ்மாத் ஏகா ஏவ சரையது எப்படி அந்த பொண்ணு வந்து ரெண்டு வலையில் ஒரு வலையில் உடச்சுட்டாலும் அது மாதிரி ஒன்றா இருந்தது அது மாதிரி நம்மளும் தனியாக எப்போவுமே தனியாக இருக்கணும் சன்னியாசி முக்கியமாக தஸ்மாத்து ஏகா ஏவ சரேத் அப்படின்னு புரிஞ்சுன்னே குமாரியாக கங்கணா இவ அந்த குமாரியினுடைய கங்கணத்தை போல அப்படின்னு சொல்லி இந்த திருஷ்டாந்தத்தை சொல்கிறார் இனி அடுத்த விஷயம் சொல்ல போகிறார் அதை நம்ம பிறகு பார்க்கலாம் இந்தளவில் ஸ்லோகங்களை பூர்த்தி பண்ணுறேன் சா துகுசிதம் அத்வா மகதிதா ததா பபஞ்சை रशेषयत। ௌௌ பாரத்து உபயோரப்பூஷ்னியமோ தேக்கிதேகவனி அன்விக்ஷமி தரிமரேதான் துவூன்கல மனமார்ந்தூஜ்ய ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள்